அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலேருந்தே சிமானவர் இந்த நிலை சிந்தனையின் தலைப்பு புகழ் வெகு நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்த பெண்மணி தனக்கு நெருங்கிய இன்னொரு பெண்மணியை சந்தித்ததும் மிகு உற்சாகமாக நல்ல வேலை உன்னை உயிருடன் பார்த்ததும் எனக்கு மகிழ்ச்சி நீ இறந்து போய்விட்டதாக அல்லவா நான் நினைத்தேன் என்றாள் யார் அப்படி சொன்னார் என்று அந்த பெண்மணி சற்று கோபமாகக் கேட்டார் யாரும் இல்லை ஆனால் நிறைய பேர் உன்னை புகழ ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால்தான் நீ இறந்து விட்டாயோ என நினைத்தேன் என்று அந்த பெண்மணி சொன்னாள் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கும் வரை அவனை யாரும் பாராட்டுவதில்லை அங்கீகாரம் செய்வது கூட இல்லை அவன் இறந்த பிறகுதான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறார்கள் பாராட்டுகிறார்கள் புகழ்கிறார்கள் புகழ் என்பது வேறு பிரபலம் என்பது வேறு வாழ்கின்ற பலருக்கு தெரிந்தவர்கள் பிரபலமானவர்கள் யார் வேண்டுமானாலும் பிரபலமாகலாம் அதற்கான தகுதி இருந்துதான் தீர வேண்டும் என்பது இல்லை கொஞ்சம் பணமும் செல்வாக்கும் இருந்தால் பலருக்கு நிச்சயம் நம்மை தெரியும் வாழ்கின்ற போது அவர்கள் நம்மை வணங்குவார்கள் ஆனால் புகழ் என்பது இறந்த பிறகும் நினைக்கப்படுவது செத்த பிறகும் சொல்லப்படுவது தண்ணீரில் எழுதிய கவிதையாக இல்லாமல் பாறையில் வடித்த கல்வெட்டாக அது நீடித்திருக்கிறது சிந்திப்போம் வீண் புகழ்ச்சியை தவிர்ப்போம் உணர்ந்து செயல்படுவோம் நன்றி